அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் சரவெடிக்காக மங்களூரில் இருந்து டிவி ஓடினாலும் அதால ஒரு இன்ச்சு நகர முடியுமா சிவகாசிக்கும் நெய்வேலிக்கும் என்ன வித்தியாசம் சிவகாசில காச கறியாக்குவாங்க நெய்வேல கறிய காசாக்குவாங்க ல ஒரு பள்ளி செத்து கிடந்த கிடக்குதே கொஞ்சம் ஆட்டோ டிரைவரால ஆட்டோ ஓட்ட முடியும் ஓட்ட முடியுமா டீ கடைக்கார கபடி விளையாடுனா எப்படி விளையாடுவாரு கொஞ்ச தத்துவம் தண்ணீர் மேல படகு போனா உல்லாசம் ஆனா படகு மேல தண்ணீர் போனா கைலாசம் தாங்க பாய்சன் ஆனா என்னதான் MBBS படிச்சு டாக்டர் ஆனாலும் கம்ப்யூட்டர்ல இருக்கிற வைரஸ்க்கு மாத்திரை கொடுக்க முடியுமா பரீட்சிலானு காய்ச்சலுக்கு நிலவேம்பு கஷாயந்தான குடுக்கறாங்க அப்புறம் எதுக்கு நீட் தேர்வு இது கொஞ்சம் யோசிக்கணுமே கவிதையினோட வளர்ச்சி பாருங்க கல்யாணமான புதுசுல பொண்டாட்டி ஸ்வீட் கொடுத்தா ஒரு ஸ்வீட் ஆச்சரியம் கழிச்சு அமிர்தாஞ்சன் தடவும் போது ஒரு தலைவலியே தலைவழிக்கு மருந்து தடவுதே அடடே ஆச்சரிய குறி மனைவிக்கு தெரியாமல் கணவன் எழுதிய கவிதை இது நன்றி வணக்கம்